அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிளேந்திய சிமானுவல் இந்த நாள் தலைப்பு பழந்தமிழர் வாழ்வு அறத்தின் அடிப்படையில் தொடங்கியது பழந்தமிழர் வாழ்வு அறத்தின் வழியே பொருளை கண்டது அந்த அறத்தின் வழியே இன்பத்தினை எட்டியது அக்காலத்தே அறம் பொருள் இன்ப வாழ்வை தமிழர் பெற்றிருந்தனர் பழந்தமிழர் அன்பு வழியினர் அறத்துக்கே அன்பு சார்பு என்பதனை நன்கு உணர்ந்திருந்தனர் அன்பை போற்றியது போலவே வீரத்தினையும் ஏற்றி போற்றினர் களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்னும் புறப்பாடல் வீரத்தினை முதற் கடமையாக்குகிறது வீரமற்ற ஆடவரை அக்கால பெண்டீர் மணந்து கொள்ள விளையாட ஒக்கூர் மாசாத்தியர் என்ற பெண்பார் புலவர் பெண்களின் பெரு வீரத்தினை பாடுகிறார் முதல் நாள் போரில் தந்தையை பறிகொடுத்தாள் இரண்டாம் நாள் போரில் கணவனை இழந்தாள் மூன்றாம் நாளும் போர் தொடர்கிறது மரக்குடியில் பிறந்த மாண்புடைய அந்த பெண் நெஞ்சம் துடித்த சிறுமகன் தன்னை செருக்கள நோக்கி பகைத்திரமாய்க்க விடுத்தாள் என்னே அவள் துணிவு பழந்தமிழகத்தில் உழுபவரே உயர்ந்தோராக மதிக்கப்பட்டனர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது திருக்குறள் தமிழர் உழுது நாமும் இந்நாளில் அத்தகைய வாழ்வை வாழ்வோம் Nandi